தோடு கூட நின் நாமம் ஏழுலகும் பரவ நாவுக்கரசனும் பெயர் நன்னுக என்று பெருமான் சொன்ன ஒரே ஒரு பதியும் கேட்ட மாத்திரத்திலேயே இதுவரை மறுநீக்கியாராக தருமசேனராக இருந்த அவருக்கு இறைவனே கொடுத்த கொடுத்த பெயர் நாவுக்கு அரசு நின் நாமம் ஏழுலகினும் மன்னுர நயப்புக என்றார் இந்த பெயர் இது ஏழு உலகத்திலும் பெயர் இந்த முதல இருக்க ஒரு பதியம்பான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அக்காவை பத்தி அதிகமா பேசவே இல்லை யாரு சேர்க்கல ஏன் ஏன் இதுக்கு நான் ஒன்னு சொல்றது பேசல மண்டையை உடைச்சுக்குவான் சிவசீவ காந்தடிகள் என்ன சொன்ன சுதந்த வாங்குற வரைக்கும் காங்கிரும் வாங்கியாக்கி கலைச்சிடணும் எனவே தம்பியார் உடலாக வேண்டும் என வைத்த தயாவினால் தம்பியார் வந்தார் சூளை நோய் வந்தது நீங்கிட்டு அடியறானார் இதை சொல்றது நான் சொன்ன காங்கிரஸ் கலைச்சுங்களா நீ யோகியா இருக்க தேவாரம் அந்த அம்மா என்ன ஆனார்கள் என்ன அப்படியே இருந்த உடனே அவர்களும் வீடு பேரடைந்து இருப்பார் அதை ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டா நீங்க ஏன் காங்கிரஸ் கலைக்கு சொல்றீங்க அப்படின்னா அத பத்தியே தந்தை நினைப்பா யாரும் வரப்படாது காங்கிரஸ் என்று கொண்டு இருந்ததாக அதுதான் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததாக அந்த பாராட்டெல்லாம் பெறப்படாது கடமையை செய்தாச்சு முடிஞ்சது என்று சொன்னார்கள் அதுபோல் இந்த அம்மாவுடைய கடமை முடிஞ்சது இப்பொழுது என்ன இருக்க நாவுக்கரசர் திருநாவுக்கரசராக இருந்து இங்கே திருவதியை வீரட்டானத்தில் இருந்து விடாமல் நாளும் திருக்கோயில் வழிபாடு ஆட்டிக்கொண்டு இருக்கிறார் இப்பதான் முடிக்கணும் சூலை நோய் எல்லாம் நடுப்பு சூழ்நோயோ விடக்கூடாது அடுத்த மாதம் வரைக்கும் அதனால் சூளை நீங்கி ஆனால் தன்னுடைய தமக்கையாருடைய அருளையும் இறைவனுடைய அருளையும் பெற்று இப்பொழுது திருவதை வீரட்டானத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார் நாவுக்கரசர் இப்பொழுது நாம் திருநாவுக்கரசருடைய வரலாற்றில் எழுபத்தி ஒன்னு எழுபத்தி ரெண்டாவது பாடலில் நாம் இருக்கிறோம் பாடல் எழுபத்தி ரெண்டாக இருந்தாலும் கூற்றாயினவாறு வழக்குகளீர் இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்பதோடு நாம் தொடங்கி இருக்கிறோம் ஆகவேடைய திருப்பதியும் இப்பொழுதுதான் ஒரு பாடல ஒரு பதியும் தொடங்கி நம்முடைய மங்கையர்காரை பற்றி நினைவு நம்முடைய முற்றோதல் திருமுறை முற்றோதலே தமிழகத்தில் நடப்பதில் தென்னார்காடு மாவட்டம் நாம் எல்லாம் எங்கே சொல்லணும் திருவதிகை வீரத்தானம் திருவதி வீரத்தானத்தில் தமக்கையாரோடு கூட தம்பி யாரும் வந்து இறைவன் முன்னிலையில் நின்று அன்னைக்கே சொன்னேன் இது இந்த அம்மா ஒரு அம்மா திலங்கபதியாரும் அப்படிப்பட்ட அம்மா தான் மங்கையர்க்கு தனி அரிசி தான் நம்முடைய கொல தெய்வன் தான் ஏ அங்கே கொண்ட கணவனையும் நாட்டையும் திருத்துவதற்காக தானும் அமைச்சருமாக இருந்து பாடுபட்ட இது தன் தம்பியை திருத்துவதற்காக ஏற்பட்ட குடும்பம் பண்ணி திருமணம் நடக்காமருக்கென்றே தன்னுடைய வாழ்வை வைத்து தம்பியார் இப்படி பிரசுமையும் போன பிறகு எப்படியாவது அந்த தம்பி இங்கே வந்துவிட வேண்டும் என்று அந்த நோன்பு நோற்று அந்த நோன்பின் பயனாக ஒரு சமயாச்சாரியாரையே தோற்றுவித்த பெருமை திலகவதியாருக்கு உண்டு இதுவும் மங்கையருக்கு தனியாரசிதான் அதனால் இப்பொழுது மங்கைய கடைசியா இது திலகதியாரும் திருநாவுக்கடைசரும் அந்த வெடியர் கால நேரத்தில் அழைத்து கொண்டு போய் பெருமான் திருமணியில் நிற்க நின்ற உடனே பத்தருத்தார் தமிப்பரவி பணி செய்வீர் ஒன்று தான் திலகவதியாருடைய திருவாயில் இருந்து வந்த நிறைவான வார்த்தை நிறைவான வார்த்தைன்னு சொல்லணும் இன்னொன்று சொல்லு பயன்படுத்தப்படுத்துகிறார் பயன்படுத்தாத பயன்படுத்தவே நிறைவான வார்த்தைன்னு சொல்லணுமே தவிர வேறு சொல்லலாம் இப்ப சொல்லணுமே இது மக்களுக்கு வழங்கணும் ஆரம்பிக்க கூடாது நிறைவான கடைசியான நிறைவான அந்த வார்த்தை அந்த வார்த்தை கேட்டு கூட்டாயின் பாட அந்த சூலை நோயை நீங்கியது மட்டுமல்லாமல் இன்னொரு அருமையான அமைப்பு கிடைக்கிறது அதுதான் இப்பொழுது என்ன என்பதை பார்க்கணும் எனவே இங்கே இங்கே அங்கங்கள் அடங்க உரோமெலாம் அடைய புலகங்கள் முயற்சலர பொங்கு புனல் கண்கள் பொழிந்திடிய புவி மீது விழுந்து புரண்டயர்வார் இங்கு என் செயல் உற்ற பிழைப்பதனால் ஏறாத ஏரிட நின்று நின் தங்கம் கருணை பெருவள்ளம் பெருவள்ளம் இடத்தகுமோ இதை அப்படியே உழந்து போற்றுகிறார் நம்முடைய நாவத்தன் பெருமானி இந்த அடியேனுடைய உயிர் மட்டுமல்லாமல் இந்த நல்ல உணர்வையும் தந்தியது இப்படி தந்தபைக்குரிய அமைப்புல தங்களுக்கு நான் என்ன கருணை செய்ய முடியும் என்ன மாறு செய்ய முடியும் என்று சொல்லி அப்படி போற்றி உரை செய்கிறான் பொய் வாய்மி பெருக்கிய புன் சமயப் பொறியில் சமன் நீசர் புறத்துறையாம் அவ்வாழ்கூடியன் கண் விழுந்தெழுமாறியாது மயங்கி அவங்க புரிவேன் மைவாசன் அருங்குழல் மாமலையாள் மணவாணன் மணற்களல் வந்த வந்து அடையும் இவ்வாழ்வு பெறத்தரு சூளை எனக்கு எி செய்யையின் பொல் என தொழுவார் வந்து வயிற்றோடு ஆற்றேன் நஞ்சாகி வந்து என்னை நல்கின்றது என்றெல்லாம் அது ஒரு விஷம் அது ஒரு பெரிய யமன் என்று கருதினாரோ அதே சூலை நோயை என்ன சொல்ற இந்த சூலை நோயினால் தானே நாம திருந்த முடிந்தது அதனால நமக்கு யாருக்கு நன்றி செலுத்தினும்னா இந்த சூலை நோய்க்கு நன்றி செலுத்தணும் எது வயிற்றோடு துடைக்க முடைக்கேன் என்று இரவெல்லாம் ஓடி ஓடி வந்து இங்க அக்கா கிட்ட வந்ததோ அந்த நோய்க்கு எப்படி நன்றி செலுத்துவதுதான் இவருக்கு பெரிய காரணம் அதுதான் திருவள்ளுவர் சொன்னார் நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு அந்த நிலையங்களிலே நன்மையாக வந்ததெல்லாம் கூட சமயத்தில் தீமையாக போயிடும் தீமையாய் வந்தது நன்மையாக ஆகும் இதெல்லாம் அனுபவத்திலாம் சொல்லணும் புரிய வைக்க முடியாது புரிய வைக்க முடியாது இவருடைய வாழ்வில் இது தீயவை எது இந்த சூளை நோய் தீயவை தீயவும் நல்லதாயிற்று ஏன் இது அக்காவை பற்றியே சிந்தனை இல்லாம பேசாம சமூக இருந்தது இந்த நோய் வரப்ப அக்காவை பற்றி சிந்தனை அக்காவை பற்றி சிந்தனை வரும்போது அக்காவை அழைக்கும் போது அவங்க வரமாட்டேன்னு சொன்ன உடனே தானிய வர நேர்ந்தது தானிய வர நேர்ந்ததுனால சூழல் நோயும் நீங்கியது அக்காவுடைய கருணையும் கிடைத்தது இதுவரை விலகிய அந்த நிலை மாறி பெருமானுடைய திருவருளும் கிடைத்தது அப்ப சூழல் எப்படி தீயவும் நல்லவாம் திருவள்ளுவர் நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் ஊருக்குமானா நல்லது மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட தீமையாகும்பா இமையும் நல்லதாகும் என்று சொல்வோம் இது அவர் காலத்துல வாழ்வு நமக்கு தெரியும் ஒரு காலத்துல ஒரு போய் வண்டிக்கு ஏறுவதற்காக ரொம்ப பயணப்பட்டு எல்லாம் பிரமாதப்படுத்திருக்கும் எப்படியோ ஒரு அந்த ட்ரெயின் தவறி போயிருக்கும் தவறி போயிடுதுன்னு சொன்னா என்னையாது ட்ரெயின் தவறி போயிடுச்சு அடார அடாரி வருத்தப்படுவோம் அரியலூர்ல ஒரு ட்ரெயின் விபத்து ஏற்பட்டது ரொம்ப காலத்துக்கு முன்னால அரியலூர் பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச அரியூரில் ட்ரெயின் இருந்துருக்குது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு திருச்சிக்கு போறது இருந்து வந்தது இறங்கும் போது வாங்குறது இறங்க நாள் இறங்கிட்டு போய் ஓடி இருக்க ஏற முடியல ஐயோ என்னடாத விட்டுட்டு பெட்டியை விட்டுட்டு உட்காந்துட்டோம் தீயவை தீயவை ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஐந்தாறு மைல் போறதுக்குள்ள அந்த பாலம் உடங்கி போய் நாலஞ்சு கேரேஜ் போயிட்டு விழுந்து அடார்டி பத்தி பேச்சு இல்ல நல்லவேல இந்த வெத்தலை பாக்கு வாங்க வந்தனே வெத்தலை பாக்கு வாங்க வந்தனே ஏ சொல்லி அந்த ட்ரெயின்ல போகாத தீயவும் நல்லவாம் நடந்தது பேப்பர்லாம் போட்டாங்க மருதையாற்ற பாலம் பேரு அரியலூர் தாண்டிய மருதையாரு அந்த பாலத்தில் நல்லதா போச்சு இதே சமயத்தில் எங்கேயோ இருந்த தூங்கிட்டு இந்த செயலுக்கு போன அரியலூர்ல ரொம்ப நேரம் தூங்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால மணி ஆயிட்டு சொல்லி உடனே குளிச்சுட்டு ஒரு ஸ்கூட்டர் கிடைச்சு பட்டுனு நல்லவே ஐயா ஐயா டிக்கெட் டிக்கெட் சொல்லு அது வாங்கி பட்டுனு ஏர்னா இருப்பாரு கவுந்தர் நல்லவும் தீயவாம் அதனால சில அதுதான் சொல்றேன் தெரியவங்களுடைய வாக்க சும்மா என்னமா அவ்வளவு மகா மட்டமா கிடைச்சது ஏன்னா நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் எல்லாம் வேற வேதா முண்டான் அவர் தலைவலி காட்சியில தனக்கு வந்தாலும் தெரியும் அவரு வரும்போது தெரியும் பெரியவர் பெரியவர் அப்பர் பெருமானுக்கு தீயவை நல்லவாம் என்ன தீயவை வயிற்றோடு ஆற்றேன் என்று சொன்ன அந்த சோலைநோய் பிரிந்த தமக்கையாரை கூட்டுவித்து பிரிந்த சமயத்தில் வேறுபட்டு மீண்டும் சைவ சமயத்தை சார வைத்து ஒருவர் நால்வர் பெருமக்களில் ஒருவராக இருக்கும்படியான பெரும் புண்ணியத்தை ஏற்படுவதற்கு ஏதுவாக இருந்தது எது பெருமான் திருவருள் தான் ஆனால் அது எதன் வாயிலாக இந்த சூலை நோய் வாயிலாக தீயவும் நல்லவா முப்பத்தெட்டாவது அதிகாரம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் அதுக்கெல்லாம் என்ன பேசி இருக்குதோ ஊழல் அவருக்கு நம்பிக்கை கிடையாது நம்பி நம்பிக்கை பாராட்ட பெருவாப்பான் பெறா நீ என் பெரியாலும் அவரு பாராட்ட முடியுமா அவனுடைய ஊழ்பளிதான் நடக்கும் சத்தியம் மாற முடியாது வேற யாரும் ஒரு கால நன்மை கொடுக்கணும் நீ செய்த தீவினை தீமை கொடுத்தே தீரணும் சொல்றோம் அந்த விதியோ ஊழப்பார திணிச்சதல்ல அவன் செஞ்சது செஞ்சதை மாற்ற முடியுமா மாற்ற முடியுமா நன்மை செய்த அந்த நன்மையை அனுபவித்து தரும் தீமை செய்த அனுபவித்தே தரும் அது மனத்தால் மொழியால் செயலால் இந்த மூன்று அது ஊழ இன்னொருத்த செஞ்சது தள்ள வச்சு ஏத்துறாங்களே இல்லையே சிவம் அதனால அருமையான குரல் ஞாபகம் இந்த சூளை நோய் தீயவும் நல்லவாயிற்று அவருக்கு யாரு நம்முடைய திருநாவுக்கரசு காதலால் மகபையும் பெருமாணத்தில் புகழ்ந்து தொடுகிறார் பாவுற்ற மேவுற்ற இவ்வேலையில் நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்தவிரான் அருளால் பாவுற்றவர் செந்தவனின் சொல்வலப்பதிகத் தொடைபாடிய பான்மையினால் நாவுக்கரசென்று உலகு ஏடினும் நின் நாமம் நயப்புற மண்ணுகே என்று ஒரு வானொலி செய்து வானொலி இந்த ஒரு பதியம் பாடியதான் பெருமானுடைய திருவள்ள செய்தியாக உனக்கு நாவுக்கரசு என்ற பெயர் இது உனக்கு தரப்படுகிறது இந்த தரப்படுகிற இந்த பெயர் இவ் உலக ஏழினும் நயப்புற மண்ணுக என்று பெருமான் வானொலி செய்தியாக தந்தார் வானொலி செய்தி ஒரு பதியம் பாடிய மாத்திரத்திலேயே நாவுக்கு அரசு என்று சொன்னார் இது வரைக்கும் வீட்டில் வச்ச பெயரு மருநீக்கியார் இந்த நாற்பது வருஷமா இடையில போய் அங்க சமணர் இருந்த போது தர்மசேனர் அவன் பட்டம் தர்மசேன இப்ப இது மூன்றாவது பெயர் அப்பா அம்மா வச்ச பெயர் மறுநீக்கியார் சமன் சமயத்தில் சென்று சார்ந்த போது அந்த குருமூர்த்தி ஆயிருந்த போது தர்மசேனர் என்ற பெயர் இப்பொழுது அது நீங்க பெருமானால் தரப்பெற்ற பெயர் நான் சிவகாசியில கேள்வியா கேட்கிறோம் நாயன்மார்களில் பெற்ற பொழுது வைத்த பெயர் பிறகு வந்த பெயர் இறைவனால் திறப்பா மூன்று பெயர் உடையவராக வந்த அடியவர் யார் இவருதான் பெருமான் தந்த பெயர் தான் நிறைவேற்ற அதனாலுக்கரசு நாவுக்கரசுன்னு பெருமான் சொல்லுவார் என திருங்கிறது அவர் அடைமுடி வாய்னால வரலாம சொல்ல மாட்டாங்க அதனால நாலு கரசு நாம என்ன செய்யணும் தெருங்கிற அடிமடை கூட்டி தெரிய அப்ப மூன்று பெயர் இப்ப ஞானசம்பந்தர் கூட இளமையில அப்பா அம்மா வைக்க ஒரு பெயர் இருக்கணும் அது இவர் கூப்பிட்டது யாரு நம்ம ஞான சம்பந்தர் என தன் வயசுல மூத்தவரா அதனால அப்பரே என் அப்பாவா அந்த பெயர் உண்மை பின்னர் வந்தது அப்ப சுவாமி நான்கு பெயர் வந்தீங்களா ஞான சம்பந்தருக்கு இயல்பில் பெயர் வைத்திருப்பாங்க தெரியல எப்படியோ தெரியல மூன்று வயசு வரைக்கும் இந்த பெயர் இந்த ஞான சம்பந்தம் உண்டதுனால வந்த பெயர் அதுக்கு முன்னே வைத்த பெயர் அரியன் பராபரமை அரியன் பராபரம் இவருக்கு இவருக்கு அல்ல இல்ல இங்கு அர்த்தமல்ல வடமொழி வாக்குக்கு ஈசர் தமிழாக்கம் பெருமான் சொன்னது வடமொழி ஆக்கம் அது பெயரா இன்னொரு பெயர் இல்ல இந்த பெயருடைய மறு பெயர் பாக் ஈசர்ல அருமையான தமிழ்ல நாவுக்கரசுன்னு சொன்னார் நாம நம்ம புத்தி நம்ம விட்டு போகுதா போகுல இன்னைக்கு நேர்தான் போகுது என்னைக்குமே முடியாது விளங்கணும் ஆனா பெருமானும் அருமையான தமிழில் பெயர் சொன்னார் அதனால் இப்ப ஞான சம்பந்த வந்து அது எதனால தெரியலன்னு கேட்டா போற போக்குள்ள சேர்க்கலான்னு சொன்னார் வேற எதுவும் பேசப்படாது இயற்பெயர் நமக்கு தெரியவில்லை அப்பா அம்மா வைத்த பெயர் தெரியவில்லைன்னு சொல்லணும் தவிர ஆனா நிச்சயம் வச்சிருக்கணும் இந்த ஞானம் உண்டதுனால சிவஞான சம்பந்தர் ஆயினா என்று சேர்க்கல சொன்னார் எனவே மூன்று வயசுல தான் இந்த பெயர் அவருக்கு வந்தது என் அப்பா அம்மா வச்ச பெயர் தெரியாது மாணிக்க வாசகர் இருக்கு அல்ல இந்த மாணிக்க வாசகிறது இறைவன் தந்த பெயர் வேற என்ன பெயர் ஒன்னும் இல்லை திருவாத ஊருக்காரரு ஊருக்காரருங்க ரொம்ப இவர் எந்தூருக்காரரு ஆற்காட்டுக்காரரு இவர் வேறூருக்காரருங்கிற மாதிரி வாத ஊருக்காரர் வாத ஊரர் பெயர் இல்லை வேற வழியில் நம்ம சொல்லிட்டு திருவாத பெயர் ஆகும் இயற்பெயர் என்ன வச்சாங்களோ தெரியல சுந்தர இயற்பயர் வச்சு பிறகு அவர்கள் பெருமக்களுடைய அருவான் நாயன்மார்களின் திருப்பெயர்கள் என்று ஒரு ஆய்வு பண்ணலாம் இந்த அறுபத்தி மூன்று பெயர்கள் எந்த பெயர்லாம் இயற்பெயராக வைத்து அது அப்படியே வந்தது அதே போல அம்மையார்ல வருகின்ற பொழுது புனிதவதிதான் பெயர் வச்சாங்க புனிதவதிங்கிற பெயரை யாருமே சொல்லல அம்மையார் வந்தோடன அம்மையார் காரைக்காலமையார் ஊர் பெயரோட சேர்த்து காரைக்காலமையா தான் இருந்தது அப்படி போயிட்டு அம்மாவுக்கு இங்க திலகவதி திலகவதி திலகவதியாகவே இருந்துட்டாங்க மங்கையர் கடைசி மங்கையர் கடைசியாகவே எனவே பெண்பாளர் வேறுபட்டவர் யாரு அம்மையார்கள் இயற்பெயரோடு வாழ்ந்தவர்கள் இந்த அம்மான் இப்படி திருப்பெயர்கள் நாயன்மார்களின் திருப்பெயர்கள் என்று வைத்து அருமையாக ஒரு ஆய்வு செய்யலாம் என்னும் செய்யலாம் ஆகவே இப்படி அருமையான நாவுக்கரசர் என்ற பெயரை பெருமான் நமக்கு வழங்கிடலாம் அது செந்தமடின் சொல்ல சொல்வாடிய பாண்மையினால் அது எப்ப கிடைத்தது இந்த கூற்றாயினவாறு விளக்ககளிலிருந்து அந்த பதிகம்பாடி நிறைவு பெற்ற உடனேயே பெருமான் வானொலி வழியாக நாவுக்கரசனும் பெயரை வழங்கினான் என்று அருமையாக பார்க்கிறோம் இத்தன்மை நிகழ்ந்த நாவின் மொழிக்கு இரையாகிய அன்பன் இந்நெடுநாள் சித்தம் திகழ் தீவினையே நடைய தெருவோ இது இது நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சியா இருக்குது நாவுக்கரசருக்கு இந்த வானொலி செய்து கேட்டவன் அப்படியே துடிச்சுட்டான் அவருடைய திருவண்ணனம் ஏ இந்த மாதிரி அப்பா அம்மா போன பிறகு அக்காலையும் விட்டுட்டு இந்த சமயத்து வேற சமயத்தில் இருந்து ஓராண்டு ரெண்டாண்டு யாராவது முப்பது நாற்பது ஆண்டுகள் இருந்து இப்படிப்பட்ட இழிந்த எனக்கா இந்த பெயர் சிவசிவ சிவசிவ சிவசிவா நமக்கு ஆகா பெரிய பெருமானே தந்த பெயருக்கு தான் அந்த பெயருக்கு நமக்கு தகுதி உண்டா என்ன நினைக்கிறேன் திருவள்ளுவர் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பெருமை உடையவங்களெல்லாம் என்னைக்கும் பணிவான் பாதன் இந்த சின்னது அறகுடையெல்லாம் துள்ளிகள் பாத்தீங்களா பெருமான் தந்த பெயரை ஏற்பதற்கு துடிக்கிறது உள்ளம் அது எதுனாலும் எவ்வளவு தகுதியற்ற எனக்கா இந்த நாவுக்கரசுங்கிற பெயர் பெருமானே பெருமானி அல்ல அந்த பெயரை ஏற்பதற்கு அவ்வளவு கடிதப்படுது நல்லவேளை பெருமான் தந்ததுனால அது பின்னால சொல்றதுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் கூப்பிட்ட இணங்கி இருப்பார் பெருமானால் தரப்படாம இருந்தா விஜய மன்னிக்கணும் மன்னிக்கணும் அடியேனுக்கு அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க பெருமான் தந்ததுனால அடியேனுக்கு இது தகுமா என்று ஏங்கியவாறு என்ன செய்கிறார் ரொம்ப அருமையான பிரிவிதெல்லாம் இல்ல தெருண்டியா இந்நாள் சித்தந்திகள் தீவினையேன் நான் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறேன் நன்மை இல்லாமல் தீமில்ல செய்திருக்கிறேன் அப்படிப்பட்ட எனக்கு அடையும் திருவோ இது இவ்வளவு பெரிய தகுதி எனக்கு பொருந்துமா பொருந்தா சுவாமி இது என்று தெருண்டறிய அத்தன்மையனாய இராவணனுக்கு அருளும் கருணைத்திறமான அதன் மெய் தன்மை அறிந்து குதிப்பதிவே மேல் கொண்டு வணங்கிய மெய்யுறவே இந்த பகுதிகள் சேக்கிளா பெருமானுக்கு ஒரு கோயில் இல்லை உள்ள கோயிலே கட்டினா பல லட்ச இப்படி நினைந்தவர் என்ன செய்தார் என்றார் இது யார் யாரும் போன் பண்ணதில்லை சேக்கிழாருடைய அந்த மிகுந்த மெய்யுணர்வு பெருமான் மாட்டில் ஈடுபட்டிருந்த அந்த வந்ததனால் அந்த அருள் அறிவு இப்படி செய்ய சொல்லி இதனால என்ன செய்தாராம் இந்த மாதிரி நாவுக்கரசுன்னு அந்த பெயர் அப்படி கொடுத்ததுல இருந்து என்ன செய்தாராம் தம்முடைய பதியத்துல பத்தாவது பாடல் தோறும் ராவனை பற்றி பத்தாவது பாடல்தோறும் இப்ப நம்ம அந்த பதியாவது பாடல் ராமனை பற்றி சொல்வார் அவனுக்கு செய்த தவறு பெருமான் அவனுக்கு செய்த அருள் ரெண்டையும் சொல்வார் இப்ப என்ன சொல்ல அந்த பத்தாவது பாட்டில் தோறும் ஏ ராமன்னை பற்றி சொல்ல நேர்ந்தது என்றால் திருவருளால் அடிந்த ஒன்று உண்ண தகுதியற்ற நமக்கு பெருமான் திருநாவுக்கரசு வணங்க எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ராவணனுக்கு அருள் செய்தது போன்றது எனக்கு தந்த அருள் என்று நினைந்து கொண்டு பத்தாவது பாடலும் ராவனை பற்றி பேசுவாராயினா என்று இந்த ஒரு கருத்து மட்டும் தரல என்று சொன்ன திருநாவுக்கரசில் பத்தாவது பாடல்துடன் ராவணன் பேசப்படுவானே என்று ஒரு வினயம் கேட்ட அரியன் பராபரமே வேண்டிதான் அரியன் பராபரமே அல்லது ராவணன் தமிழன் தமிழர் அதனால் என்னென்ன பேசுவானோ நல்லவேளை சேர்க்கல துணி இருக்க பே அதெல்லாம் பேசாம இருக்கிறது எதனால் பாடினா பெருமானி செய்யத்தகாத மிக கொடிய தவறு செய்தான் ராவணன் என்னது எந்த பெருமான் ஈடுபாடு கொண்டு எந்த பெருமான் தனக்கு எல்லாவற்றையும் வணங்கி கொடுக்கிறாரோ அந்த பெருமான் இருந்த மலையை போய் அசைத்தான் இதை விட சிவாபராதம் பெருமானுக்கு இருபது அடிக்கு முன்னே இறங்கி இருக்கணும் ஞானசம்பந்த பெருமான் சிவியை வந்து வைத்துக் கொண்டு கோயிலுக்குள்ள போறது இல்லையா கோயில் பார்த்தாலும் இங்க இறங்கிடும் இறங்கி நடந்த ஆமா இன்னைக்கு தரோபுர ஆதீனம் குருபீடம் திருப்பனந்தாள் மரத்துக்கு ஆதலால் பிரஷனில் வருவாங்க திருப்பனந்தாள இருந்து அந்த தரோபுர ஆதீன ஆட்சி எல்லை வரும்போது இறங்கிடுவாங்க இறங்கி நடந்துதான் வருவாங்க பிரஷர் பின்னாலதான் வருவாங்க ஏன் குருபீடம் அதுபோல இங்கே இந்த என்ன செஞ்சிருக்கணும் இந்த மடைய பெருமான் அருள் தந்தாரி என்று கருதி கைலாயமலையா பெருமாள் இடம் இல்ல என்று சொல்லி இருபது அடிக்கற மெதுவாக வந்து பெருமானின் வணங்கிட்டு பத்து தலை இருபது கை இந்த தேர் எல்லாம் கொடுத்ததுனால அப்படி சொடிக்கு போயிருக்கிறாங்க போன உண்டாங்க கைலாய மலை இது என்ன நாம போறோம் இந்த தேர் இந்த கைலாயமலை இருக்கு நினைச்சது கேடு கட்டத்தனம் புத்திகட்டத்தனம் புத்தி கட்டத்தனம் திமுரு அதுக்காக தான் ஆணைக்கு கையே வளர்ந்து வைக்கலான்னு சொல்றேன் அதான் உரிய இடத்துல வச்சாதான் நல்லது கொஞ்சம் அதிகமாட்டோம் அது அப்படி இருந்தது எனவே இவ்வளவு பெரிய தவறு வேறு தவறு செய்திருந்தா கூட மன்னிக்கலாம் தனக்கு வாழ்நாளும் வளமும் கொடுத்த ஒரு பெருமான் அவன் எழுந்துருள் இருக்கிற கைலாயம் அந்த கைலாயத்துக்கு பக்கத்துல நீ தேர்ல ஏறி போனதே தவறு அதற்கு மேலும் எந்த பெரிய கைல எடுத்த மகாபாவி அப்படி எடுத்த ராவனுக்கு கூட என்னால பெருமான தப்பு பண்ணிட்டேன்னு சொன்ன ஒன்னு பாவ மன்னிப்பு சொந்த ஒரு சமயத்துக்கு இல்ல அவங்க நாம் டாம் பண்றாங்க பண்ணல பண்ணிக்க பண்ணல இவ்வளவு தவறு செய்தும் கூட பெருமான் பண்ணிக்கணும் உண்மை உண்மை ஆனா உன்ன போகும்போது கூட ஒரு தரம் உங்க கால்பட்டு பரவாயில்ல அஞ்சாவது அதுபோல திங்கள் டு சனி திங்கள் டு சனி செஞ்சு ஞாயிற்று கேட்டா கொடுக்கறது அவ்வளவு ஏமாந்த ஆளுன்னு உண்மையா தவறுன்னு உணர்ந்து இனி இந்த தவறையை தன் வாழ்நாள் முழுவதும் செய்யாமல் இருந்தால் அவனை மன்னிப்பாடுமா அதெல்லாம் ஒ கிடையாது ராவணும் மீண்டும் அந்த நிலைக்கு இறங்கி மன்னிப்பு கேட்க பெருமான் மன்னித்தாரே அது போன்றதுதான் எனக்கு இந்த நாவுக்கரசு பட்டம் கொடுத்தது காரணம் ஏன் அவ்வளவு பெருந்தவரை பெருமானையே விட்டு எந்த தமக்கை தனக்காக இருந்தாங்களோ தம்பியார் உணராக வேண்டும் என வைத்த தயாவினால் அந்த அக்கா இருந்தது இல்லனா அக்கா அப்பவே எப்ப கணவன் அப்பா அம்மா நானும் பொறண்ட ராஜா அக்கா நீங்க போனீங்கன்னா நானும் போயிட வேண்டும் அப்படியாப்பா என்று தம்பிக்காக உயிர் வைத்து வாழ்கிற ஒரு தியாகம் அந்த பெண்ணு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணையும் அக்காவையும் எடுத்து இவர் போய் வருகிறார் என்றால் அப்ப ராவணன் செய்த தீங்கை போன்றதுதான் தான் செய்த தீங்கு அந்த ராவணனை மன்னித்த மன்னிப்பு போன்றதுதான் தன்னையும் இந்த பட்டம் கொடுத்தது நாவுக்கரசன் என்று கருதி பத்தாவது பாடல்கொரம் ராவணனை பற்றி கூறுவாராய்தான் என்ற ஒரு விளக்கத்தை சேக்கிர்தான் சொல்ல முடிந்தோம் வேற எவனு சொல்லு மனிதனுடைய அறிவுனாலும் சொல்ல முடியும் அதனால் பத்தாவது பாடல்கூரம் சொல்லுகிறார் சேக்கடாரை பற்றி நாம் நினைக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு பற்று கொண்டு அவரும் திருநீர் புத்தினர் நாமும் திருநீர்ப்புனவர் அப்படிங்கறதுனால எல்லாம் அந்த நுண்மாவன் உடைப்பலம் சரி இப்படியாக இந்த அருமையான எதையும் கொடுத்தார் இனி எந்த பாட்டு ஆமா இந்த பதினைஞ்சாவது பாட்டு இது வந்து ரொம்ப அணுக இருக்கணுங்கிறீங்க இது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கணும் அதனால் அப்பதான் எங்கெல்லாம் படிக்க முடியும் இயல்பான அருள பரிபுண்தலையோர் நெறிபாடு பட வந்து அரச இங்கு அருள் பெற்று உலகது என அடியார் படைத்தோல் அது எப்படிதான் முரசம் பட துடி தன்மை யாழ் உடவம் கிளை துந்துவி கண்டையுடன் நிறை சங்கோடு நெடு மாதர் என்ன நினைந்துள்ளதே இது எப்படியோ திருவதிகளை தெரியும் தம்பி வரைக்கும் இல்லைன்னு அந்த அக்கா என்ன பாடுபட்டது தெரியுமா ஒவ்வொரு நாள் இங்க அழுமே மணிக்கணக்கில் தம்பியை கொண்டாந்து தம்பியை கொண்டாந்து என்று சொல்லி அந்த செய்த தவம் இவருக்கு சூழல் வரை இங்க வந்துட்டாரு இப்ப எப்படி ஆனாடா நேற்று பூசி இருக்காரு பாருங்க ஒரே பெரிய அப்படி மகிழ்ச்சியோடு கூட இந்த அரசரை தூண்டார்கள் மையேறி மகிழ்ந்த மகிழ்ந்த பாய ஈர் மனத்தோடு வாய்மையுடன் மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய் அன்று முதல் ஒரு குறிக்கோள் வைத்துக் கொண்டார் என்ன குறிக்கோள் மனத்தோடு வாய்மையுடன் மெய்யுற்ற திருப்பணி அருமையான சொல்லும் மனத்தோடு வாய்மையுற்றனர் திருக்குறள் சொல்லுது திருக்குறள் சொல்ல இந்த செய்யின்ற தொழில் எப்படி இருக்கு உள்ளார்ந்த மனவொத்து செய்யணும் மனத்தொடு வாய்மை மொழியின் தனத்தொடு தானம் செய்வாரின் தலை திருவள்ளுவர்